அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அவை என்ன என்று நபி தோடர்கள் கேட்டார்கள் ஒன்று அல்லாஹ்க்கு இணை இரண்டு சூன்யம் செய்தல் மூன்று நியாயமின்றி அல்லாக தடை செய்துள்ள இறை நம்பிக்கை உள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவது என்று நபி சல்லாஹி அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு ஆறு ஆறு முஸ்லிம் எப்போது